சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றி செவ்வையான பாதையில் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கும் அவரை நமக்காக பூமிக்கு அனுப்பி தந்த தேவனுக்கும் துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டாலே பரிசுத்தாவியையும் பெற்றுவிட்டோம் என்று எண்ணுகிறோமா நிச்சயமாயில்லை இயேசு சொன்னது போல ஆவியினால் பிறப்பது எப்படி பரிசுத்தவி பெற்றுக் கொள்வது எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதற்கான அடையாளங்கள் என்ன என்பவைகளை குறித்தும் மனிதர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கண்களால் பார்த்தார்கள் என்றும் செவிகளால் கேட்டார்கள் என்றும் வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் பரிசுத்த ஆவியை சரியாய் பெற்றிருக்கிறோமா இல்லையா என்பதையும் பெற்றுக் கொண்ட பரிசுத்தாவியின் அபிஷேகத்தையும் எப்படி ும் கடைசி நாட்களில் பரிசுத்தாவியினால் உண்டாகுமா மறு ரூபத்தை குறித்தும் இந்த தேவ செய்தியில் தெளிவாக புதிய பரிசுத்த வேதத்திலிருந்தும் தன்னுடைய அனுபவத்திலிருந்தும் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறார்கள் பரிசுத்தாவியை பெற வாஞ்சிக்கிறீர்களா எருசிலேமிற்கு வாருங்கள் உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் ஆமை தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன சொல்லி முடியாத ஈவுக்காக நாம் ஆண்டவர்கள் சோதரிப்போம் இந்த நாள் கத்துடைய நாளும் மனமகிழ்ச்சி நாளும் பரிசுத்தாவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த நாளுமாக இருக்கிறபடி நாள் ஆண்டவர்கள் நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக நாள் வென்றபோது தேவனுடைய பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார் பெந்தகோஸ்தது யூதர்களுக்கு அநேக பண்டிகைகள் உண்டு அதில் ஒன்று பெந்தகோஸ்தண்டிகை அந்த பெந்தகோஸ்த பண்டிகைக்கு உலகத்தில் உள்ள சகல யூதர்களும் அங்கே கூடுகின்ற ஒரு இடம் இப்படிப்பட்ட நாளில் பர்சுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார் கலையிலுவையா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்தொழைப்புலையில நாளிலும் நமக்கு கிடைக்கப்பட்ட சில நாம் கத்திர சோதரிப்போம் நாம் பிரஜாதிகளும் அந்நியர்களாக இருந்தோம் தேவன் அற்றவர்களாக நாம் இருந்தோம் நம்மை ரட்சிக்கும் முடியாக ஆண்டவர் தேவன் சுத்தம் கொண்டு நமது மத்தியாவிய அனுப்பினார் நாம் அவைகளை பெற்றுக் ஆண்டவரை நாம் சோதரிப்போமாக அண்டவராகிய தேவன் தம்முடைய சீடர்களை பார்த்து எவ்விதமாக சொன்னார் இருபத்தி நான்காம் அதிகார நாற்பத்தி ஒன்பதாவது நாம் ஒருவர் வாசிக்கலாம் பிதா வாக்குத்த பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் நகரத்தில் இருங்கள் என்றார் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் குணப்படுத்துகிறவராக இருக்கிறார் நான் சோத்திரம் செலுத்துகிறேன் இந்த வார்த்தையை பெற்றுக் கொண்ட தேவைய சீடர்கள் நூற்றி பேர் அதாவது மேல் வீட்டிலே காத்திருந்தார்கள் காத்திருந்த போது அந்த பண்ணப்பட்ட அந்த தூய் ஊற்றப்பட்டார் என்று பார்க்கிறோம் அப்போ சில இரண்டாவது காலம் ஒன்று முதல் நாலு வரை கிலோங்களை ஒருவர் வாசிக்கலாம் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின் படியே வெவ்வேறு பாஷைகளிலேயே பேசத் தொடங்கினார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக வெந்த கோஷ்டபோது அவர்கள் எல்லாரும் வருமானப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள் அப்பொழுது பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு அலாமலும் அக்கிரிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு வரத்தின்படியே ஒவ்வொரு பாசையிலே பேசங்கினார்கள் என்று சொல்லுத்த பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவனுக்கு சக்தி இல்லாமல் போய்விடும் பெற்றீர்களா என்று தாக பார்க்கிறேன் அதிகாரம் என்று கேட்டால் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் அருமையான பெற்றுக் கொள்ள வேண்டும் வைர பாராட்டியவர்கள் சொன்ன பெற்றுக் கொண்ட பிறகு அவர் தன்னை அதாவது ஒப்பு கொடுத்தார் அறையுங்கள் என்ற வைராக்கியம் அவர்களுக்கு வந்து ஒரு மனிதன் கிறிஸ்துக்காக முடியாது நீங்கள் பெருமே வைத்த போது பவுல் அவர்கள் அன்னிய பாசிகளை பேசி திருக்கர் மைமை உண்டாவதாக பெற்றுக் கொண்டது என்ன பெருவர்களை நாம் காண்கின்றோம் பெற்றாமல் நாங்களும் பெற்றிருக்கிறோம் நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் இல்லாவிட்டால் அப்படி ஆகுமா மலேசியா சென்றிருந்த போது கோலாலம்பூர் என்கிற இடத்துல ஒரு வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் அதுக்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த வீட்டில் தானே இருந்தோம் அந்த வீட்டில் அந்த ப்ரேயர் மீட்டிங் நடந்தது அங்கே என்ன பேசுகிறார்கள் என்றால் அதாவது பரிசுத்தாவை பெற்றுக் கொள்கிறது பெற்றாகிவிட்டது என்று அங்கே பிரசனம் பண்ணினார்கள் அம்மா தான் பிரசனம் பண்ணினார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கற்றுப்பிள்ளைகளை ஊற்றப்பட்ட இடத்தில் எல்லாம் அவர்கள் தீர்க்க தர்சனம் சொன்னார்கள் அந்நிய பாஷ் பேசினார்கள்ருக்கும்போது ஒரு மனிதனுக்கு இழப்பார்கள் எப்படி உண்டாகிறது என்று எழுதி உதடு அந்ய பாசை பேசுவார் நீங்கள் விசுவாசிகளான வாக்கியம் அவர்கள் சொல்லுகிறார்கள் விசுவாசிகள் ஆன போதே பிரசுத்தாய் பெற்றாகிவிட்டது என்று சொல்லுகின்றார்கள் நீங்களும் உங்கள் ரஷ்யின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு போது வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஆவியினால் அவர்களுக்குள் முத்துரை போடப்பட்ட இது பெற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை நீங்கள் விசுவாசிகளான போது கட்சனாகி ஏற்றுக்கொண்டு அவருடைய விசுவாசிகளாக பக்தர்களாக ஆனபோது அதை நீங்கள் பரிசுத்தாய் பெற்றீர்களே பெற்றவர்களை பார்த்து சொல்கிறான் இந்த வசனத்தை வழி இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள் ஆண்டவராக பாருத்தை நான் வாசிப்போம் இப்படி அவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவடர் ராட்சியத்துக்குள் பிரவசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை நாம் இங்கே பார்க்கின்றோம் ஒருவன் ாலும்வினாலும்லத்தினால் மட்டுமல்லும் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அதாவது சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார் அச்சினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொன்னதை நாம் இங்கே பாடுகிறோம் யானபடினால் அருமையானவர்கள் தேவசித்தாயின் பண்டிகை கொண்டாடுகிறோம் நம்முடைய உழப்பூர்வமாக அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஒரு மனிதனிடத்தில் பிரசுத்தாய் வராவிட்டால் அவனது தூய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை யோவான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஏழு எட்டுனங்களை ஒருவர் உண்மையை சொல்லுகிறேன் உங்களுக்கு பிரயோஜனமாக வரத்தில் வர போவே ஆகிய அவரை உங்களத்துக்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்து அவர் வந்து பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் பரிசுத்தாவு இல்லாத பட்சத்தில் ஒரு மனிதர் பாவத்தில் இருந்து விடுதலை பெற முடியாது பாவம் என்றால் என்ன என்று தெரியாது அந்த உணர்வு அவனுக்கு இருக்காது என்று நாம் காணுகிறோம் செய்து கொண்டு நாங்கள் நிம்மதியாக சரியா இருக்கிறார் திருச்சி அவருடைய அங்கங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு தூசி போன்ற பாவமும் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அறிக்கை செய்யாமல் இருக்க முடியவில்லை இடைநாளில் வந்து அவர்கள் அறிக்கை செய்து சுத்திகரித்துக் கொள்கிறார்கள் இது என்ன என்றால் பரிசுத்தாவது வேலை என்று நாம் காணுகிறோம் அவர் நம்மை தூய்மை அழைத்து செல்வதற்கு நம்ம தேவை அவர் இல்லாத பட்சத்தில் நமக்கு அந்த கிருமை அந்த உணர்வு கிடைக்கிறது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இருந்து கொண்டு முடியாது அனுபவம் இதுவாக இருக்கிறது அடிப்படையால் அருமையானவர்களேத்தானவர் செய்கிற வேலை என்ன நம்மை தூய்மைப்படுத்துவதே அவருடைய வேலை என்று நாம் காண்கிறோம் பதிமூன்றாவது வாக்கியத்தை செய்யலாம் சத்தியம் சாகிர் சத்தியாவிய சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார் அவர் நடத்தணும் இந்த மாம்சத்துல நாம் அதை நடத்த முடியாது கை கொள்ள முடியாது அந்த சத்தியாவியாகிய அவர் நமக்குள்ள வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் உணர்த்துவார் மகாபுரிய கருமே நமக்கு தருவதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கின்றவனாக வாழ்ந்து நியாய தீர்ப்புக்கு அவர் தப்ப முடியாது ஆ தேவனுக்கு மயுமே நமக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது பாருங்கள் பாவம் செய்தால் நியாய தீர்ப்புக்கு போக வேண்டும் பாவம் செய்யாவிட்டால் அவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை ீர்ப்பு ரு பாவம் செய்தவர்களுக்கு பெற்றவர்களும் பாவம் செய்கின்றனையை அனுபவிக்கிறார்கள் அவர்களுக்கு விடுவோம் ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது என்கிறதை அந்த ஆவியானவர் தான் உள்ளிருந்து எச்சரிக்கிறார் உணர்த்துகிறார் அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் மகா பிரசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சொந்தமாக வந்திருக்கிறபடினா நாம் கருத்தனை துதிப்பு வரும்போது வெளியே போய் என்னை பற்றி அறிவிக்க வேண்டாம் முதலாவது பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த உன்னத பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு எதிராளி உண்டு சீறி வருவான் வரும்போது உன்னத பலனை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் மேற்கொள்ள முடியும் எனக்கு திருமணம் செய்யக்கூடிய மனைவி வீட்டுக்கு போவதற்காக தாயுதவப்பனோடு போய்கொண்டிருக்கின்றார் போய்கொண்டிருக்கிற வழியிலே ஒரு பால சிங்கம் எதிராக வருகின்றது சிங்கத்தோடு வாழ்க்கை தப்பு வைக்க முடியாது அப்படி என்ன ஆயிட்டு பாருங்க கத்துடையானவர் இறங்கினார் ஆட்டோமேட்டிக்கலி தெரிகிறது போலக்கு தெரிந்துவிட்டார் என்று நாம் காணுகின்றோம் அந்த பர்சுத்தா இருக்க சக்தியுடாத வாசிங்க நியாயாதிபதி பதினான்காம் அதிகாரம் வா அந்த வேலை நடந்து அருமையான தேவன பிள்ளைங்களை நமக்கு ஒரு எதிர்சக்தி உண்டு இந்த பூமியில அது மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் பர்சுத்தாவிலன்மக்கு வேண்டும் பலனை நான் அனுப்புகிறேன் அந்த பலனை பெற்றுக்கொள் வரைக்கும் நீங்கள் என்று தேவனுடையோம் நாம் பெற்று ஏதோ ஆலயத்தில் வரும்போது அன்னிபாச பேசுகிற உடம்பில் ஒரு அசை இருக்கிறது இதுக்கு தானா இல்லை அதாவது இந்திய பாச இந்த பர்சுத்தாவி நமக்குள்ளே தந்திருப்பது நாம் தெய்வீகத்தை தேவ சமூகத்தை பரலோகம் போகிறது வரைக்கும் நமக்கு இந்த லோகத்தில் ஒரு பார்த்தேன் பயணத்தில் போது கோயம்புத்தூரில் இருந்து வள்ளியூருக்கு வருகிற நேரத்தில் இரவில் வழியில் வரும்போது வேகத்துக்கு தகுந்தவாறு ஒரு ஒளிமயமான ஒரு உருவம் எங்களுடைய பார்க்கும் போது அதாவதுல நெருப்புல பழக்க வைத்த கம்பிகள் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அளவாக இருக்கிறது அதனுடைய முகத்தை பார்க்க பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சௌந்தர்யம் அப்படி இருக்கிறது அதை நான் பார்த்தேன் அப்படிதான் ஜவுமணி நீண்ட இது என்ன என்று நீங்கள் புறப்பட்ட நேரத்தில் இருந்து பரிசுத்தாய்வினர் உங்களுக்கு துணையா இருக்க முடியாத உங்களுக்கு ஆபக் வராமல் காக்க முடியாத உங்களோடய இந்த பஸ்ஸோடு பிறந்து வருகிறார் என்று சொல்லு பேருப்பாக மாற்றுவதற்காக நமக்கு தந்திருக்கிறார் அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆனபடினால அருமையான கத்தொடைப்பிள்ளைகளை இல்லாதவன் கிறிஸ்தவன்பதாவது வாக்கியத்தை ஒருவர் ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அல்ல பேதம் சொல்கின்றது எவ்வளவு பக்தியா இருந்தாலும் சரி எவ்வளவு ஆலயத்துக்கு போய் அதாவது எவ்வளவு உலகத்தில் பார்ப்பதற்கு பக்தி போல காட்சி அளித்தாலும் பர்சுத்தாவி இல்லாவிட்டால் அவர்கள் யாரல்ல கிறிஸ்துவர்கள் அல்ல அந்த கிறிஸ்துவின் ஆபியான நமக்குள்ளே அவர் இருக்கிறார் இருக்கிற மொழியாலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கிறோம் அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அலையலையா வனுக்கு மகி உண்டதாக கிறிஸ்துவின்வியான விரு நியாய தீர்ப்பு விருது நீதியை குறித்து நமக்குள்ள கண்டித்து உணர்த்தி இதை செய்யாது இன்னாரோடு பழகாது இந்த வழியே போகாது இப்படி எல்லாம் செய் என்று நமக்குள்ள போதிக்கிறதுக்கு ஒரு ஆழ் வேணும் இல்லவா நாம மாசத்தில் பாவத்துல உற்பத்தி ஆகி பாவத்தில் பிறந்து பாவிகளாகி வாழ்ந்த மனிதர்கள் நமக்கு இது ஒன்றும் தெரியாது ஆனப்படினால ஆண்டவர் அவருடைய திருவல்கை ஒரு மனை கண்ணிப்பண்கள் அழைத்துக் கொண்டு வந்து ஏகாயனுடைய அவர்களை ஒப்படைத்திருந்தது என்று யாருக்கும் தெரியாது ஒருவராக சென்றார் பார்க்கவில்லை அதாவது ஒரு ஏழை மகள் அந்நி நாட்டிலிருந்து கைதியாக பிடித்துக் கொண்டு வந்த குடும்பம் அவளுடைய வந்தபோது ஏகாய் சொன்னார் உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் அழகுபடுத்துவதற்கு சுத்திகரிப்பா கொடுக்கிறேன் ஏழு தாதி பெண்களையும் தருகின்ற நீ உனக்கு இஸ்ரமான அழகுபடுத்தி ராஜாவுக்கு முன்னாலே போ என்று சொல்லப்பட்டது ஏகாய்க்கு மட்டும்தான் தெரியும் ராஜா எந்த அழக விரும்புவார் என்று அதாவது பெற்றுக் கொள்ள ஏகா என்னுடைய நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் என்னை அழகுபடுத்தி விடுங்க உங்களுடைய விருப்பத்தின்படி என்னை அழகுபடுத்தி விடுங்க என்று அந்த அம்மா கேட்டார்கள் ஏகாக்கு தெரியும் இவள் செலெக்சன் ஆகிவிடுவாள் என்று விரும்புவார் என்று தெரியும் அதற்கேற்ற பிரகாரம் அழகுபடுத்தி அனுப்பின போது எட்டி பார்த்து செங்கோலை நீட்டினார் செங்கோலை நீட்டினார் நீட்டி மனைவியாக எடுத்துக்கொண்டார் அருமையான வரப்போகிறார் அவருக்கு ஒரு மனவாட்டி இந்த பூமியில தான் அனுப்பப்பட்டிருக்கின்றது அந்த பரிசுத்தா இது போலத்தில் வந்து அதாவது எஸ் கிறிஸ்துக்கு பிரியமான மனவாட்டியை ஆயுத்தமாக்கும் அவர் இங்கே வந்திருக்கின்றார் இந்த பூமியில் ஹலே லுயா அவர் வந்துதான் அந்த அழகுபடுத்துகின்றார் அதற்கு என்ன செய்வத அவர் என்ன நிலையில் விரும்புகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும் பெற்றுக் கொண்டோம் எல்லாம் தங்கள் இஷ்டத்தின் நடக்கின்றார்கள் இன்று சில விசுவாச ஒரு விருந்தூட்டுக்கு போக வேண்டும் என்றாலும் கேட்டு போகலாமா போகணுமா போகலாமா என்று தேவனுடைய ஆலோசனை பெற்று செல்கின்ற விசுவாசிகள் இருக்கின்றார்கள் ஆனால் இங்கிருந்து ஏழு தாதி பெண்கள் நமக்கும்பையின் மூலமாக ஏழு உபதேசங்கள் இந்த பிரசுத்தத்தை பெறுவதற்காக இந்த தேவனுடைய தேவராக கத்திருக்கணும் மனவாட்டிகளாக ஆகும்படியாக நமக்கு ஏழு உபதேசங்களை தந்து அந்த உபதேசங்களை எடுத்துரைக்க பிரசுத்தாபியானவர் நமக்கு தந்து அவர்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல என்று திருவாக்கு சொல்லுகிறோத்து வந்துதான் பாவத்தை குறித்து நீதி நியாய தீர்ப்பை கொடுத்தது மாத்திரமல்ல சகல சத்தியத்துவார் அவர் தான் நடத்தனர் அவர் வந்து நடத்தின பாதையில் அதற்கு சவி கொடுத்து அந்த பாதையிலே நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் அதற்காக பிரசுத்தாவியர் நமக்குள்ளே வந்திருக்கின்றார் மயிமை உண்டாவதாக அருமையான கற்றுடைய பிள்ளைகளே அவர் வந்து நம்ம நடத்த வேணுமா தேவனுடைய ஆவினால் யார் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய என்று தேவனுடைய திரு வாக்கு சொல்லுகிறேன் எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வாக்கியத்தை ஒருவர் வாசுகிறான் மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் தேவனுடைய ஆவினால் யார் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராக புத்திரராயிருக்கிறார்கள் புத்திரர்கள் சுதந்திராக இருக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் வைத்துக்கொண்டு நமக்கு பிரியமில்லாத பாதையை அவர் காண்பிக்கும் போது அதில் நடக்க மனமற்றவர்களாக ஆகிவிடுகிறோம் அதுபடியால் கற்பனை நம்மை நடத்தணும் நம்ம நடத்தின ஒரு ஆள் வேணும் இல்லவா பஸ் சிலை கண்ட உண்டு உண்டுமை அருமையான கத்துடைய பிள்ளைகளை பல்லோகத்துக்கு போவதற்கு முன்னடையாளமாக தரப்படுக பரிசுத்தாய் வரும்போது நம்ம பிறன் உண்டாகும் நமக்குள் இருக்கிறது பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லக்கூடாது என்று இறை வாக்கு அல்ல என்று இறைவாக்கு சொல்கின்றது நம்மை கிறிஸ்தி தம்முடையவர்களாக மாற்றியிருக்கிறதுக்காக ஆண்டவரை நாம் சோதமாக நமக்குள்ளே வந்திருப்பது சகல சத்தித்துவ நம்மை நடத்தும்படியாக நமக்குள்ளே வந்திருக்கின்றார் அந்த பிரசுத்தாவியானவர் நடத்துகிற பிரகாரம் நாம நடந்தால் அந்த தூய வாழ்க்கையை மிக லகுவாக நாம் பெற்றுக் கொள்ளலாம் ரேல்வியா பிரசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறதற்காக நாம் ஆண்டவர்கள் நமக்குள்ளே வந்திருப்பது நாம் பர்லோகராட்சியத்திற்கு அவகாசங்களாக மாறியிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக பர்சுத்தாவி நமக்குள்ளே வந்திருக்கிறார் மகிமை உண்டாவதாக அதாவது பஸ் பஸ்ஸுக்கு நாம் செல்வதற்கு சாயங்காலம் போக வேண்டும் போய் டோக்கன் வாங்கிவிடும் வாங்கிட்டு நமக்கு அதாவது முன்னுரிமை சீட்டு நமக்கு கொடுக்கப்படுகின்றது அதே ஒன்றமாக பரிசுதாய் நாம் பல்லவத்திற்கு ஓ ஓம் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறது என்ன செய்ய சீட்டை களைஞ்சு விட்டால் தொலை போக முடியாது அதே ஒண்ணுத்தாய் பெற்றிருக்கிற தேவனுடன் பிள்ளைகள் நம்மை நடத்துகிற நடத்துதலுக்கு ஏற்ற பிரகாரம் நாம் நடப்போம் என்றால் நாம் அந்த நிலையை சீக்கிரமாக அடைந்து கொள்வோம் மகிமை உண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே கிளை கத்துடை வார்த்தை பார்த்து சொல்லுகிறது உன்னதத்தின் பலனை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த பலன் தொடர்ந்து நம்ம அதிகப்பட சிம்சோன் மேல கத்துடைய பலமாய் இறங்கினார் றங்கினார் என்று எழுதாமல் பலமாக இறங்கினார் அளவு இவ்வளவு அல்ல இருக்கிற நிலை போதாது நமக்குள்ளே நிரம்பி வழியக்கூடிய ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வாக்கு சொல்லுகிறபடி நாள ஆண்டு வரை நான் சோத்திருக்கிறேன் மைமண்டாவதாக ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருப்பது இவைகளெல்லாம் நம்ம இதை நடப்பிக்கும்படியாக வந்திருக்கிறார் இதற்கு நாம் இடம் கொடுத்து அதன்படி நாம் நடக்க வேண்டும் போது நாம் சகல சத்தியத்துள்ள நடக்க முடியும் பாவம் என்கிறது நம்மை விட்டு மாறிவிடும் அவரை நமக்கு செய்ய மாட்டேன் அடுத்து பாவரிக்க செய்யும் போது விட்டு ஆனால் பழைய செய்கிறோம் ஆனால் இந்த ஆவியானவர் நமக்குள்ளே நமக்கு உதவி செய்ய முடியாத விடுதலை நமக்குள்ள நாம் சோத்தடிப்பு மகிமை உண்டாவதாக இந்த பர்சு தாய் நமக்கு அதாவது முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பெருவாக்கு சொல்லுகின்றது உலகத்தில் வாழும் நாம் அந்த பெ அடையாள இருக்கிறது முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாக்கியத்தை ஒரு வாசிக்கலாம் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளை ஆன வாக்குள்வகத்திற்கு சீட்டு வாங்கிட்டத்து போவதற்குரிய உரிமை அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அந்த கிருவை நான் பெற்றுக் கொண்டதற்காக ஆண்டு வரை நான் சோதனை அது நம்ம எல்லோருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை குறித்து நீதி குறித்து நியாயத்து உணர்த்தவும் அவர் நம்மை சகல சத்தியத்துக்கு நடத்தவும் அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார் அதற்காக அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார் அதே அதை நாம் கவனித்து நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சீக்கிரமாக ஒரு மேல்நிலையை அடைந்து விட முடியும் என்பதை நான் விரும்புகின்ற சொல்லுகிறது வாசிக்கிறோம் பெற்றுக் கொண்ட பிள்ளைகள் அவரை துக்கப்படுத்தாதபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவு திருவாக்கு சொல்லுகின்றது புத்திரியாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாத தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மனவாட்டிகளாக இருக்கும் முடியாக அவர் நமக்குள்ள வந்திருக்கிற முடியினால் அவரை ஒருபோதும் துக்கப்படுத்த கூடாது அவர் நமக்குள்ள இருந்து செஞ்சல போடக்கூடாது அவர் துக்கப்பட்டால் நம்முடைய சந்தோஷம் போய்விட நமக்கு துக்கம்ிபால் பர்சுத்தாவை துக்கப்படுத்தாமல் நடந்து கொள்ள வேண்டுமாம் தேவனாய்க்கு என்றார் அதாவது ஒரு மனிதன் மணிசுகமிக்க குற்றம் செய்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் பர்சுத்தாவிடுகிற தோசனம் மன்னிக்கப்படாது என்று சொல்லிருக்கிறது அவ்வுரிமையானவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர் குமாரனு குரமாய் தவறுதால் மன்னிக்கப்படும் சொல்லி இருக்கிறது ஆனால் இப்படி நான் அருமையானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் தொல்லைகள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் இடுக்கல்கள் வரும்போது நமக்குள் இருக்கிற பரிசுத்தாவில் துக்கப்படும் அளவுக்கு நம்முடைய வார்த்தைகளோ எண்ணங்களோ சிந்தைகளோ உருவாக்க என்று இறை வாக்கு சொல்லுகிறது மத்திய பனிரெண்டாவது நான் இப்படி வாசிக்கிறோம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வாசிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த பாவமும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை ஆவியானவருக்கு விரோத தூஷணம் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது வாழ்க்கையில அடுத்தால் அருமையான கத்துடைய பிள்ளைகளிக்கு விரோதமாக செய்கிற குற்றம் இம்மையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை என்று இறைவாக்கு சொல்லுகிறது ஒருவன் மனுஷகுமாரனுக்கு செய்தார் மன்னிப்பார் மன்னிக்க முடியும் செய்யணும் நடந்துவிட்டாலும் மன்னிப்பு உண்டு தோஷனம் செய்யக்கூடாது அவர் துக்கப்படும் முடியாக நாம் நடக்க கூடாது என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியான நெருப்பாக இருக்கின்றார் அவருடைய சாய்கள் அழகாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தாவி நமக்குள்ளே வந்திருக்கின்றார் நமக்குள்ளே அவர் வாசமாயிருக்கின்றார் அவரை நாம் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நான் வைத்துக் கொள்ளும் போது நமக்கு என்ன செய்யும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பும் நிரப்போம் ரோம்பர் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாவது ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் நீதியும் சமாதானமும் ராஜ்யம் என்ன பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் அதான் பரலோகத்தில்தான் அனுபவிக்க போறோம் பரலோகம் என்று சொல்லும் போது இந்த பூமியிலே குடித்து புசித்து எல்லா தரித்து நல்லபடியாக நடப்பதனால் உண்டான சந்தோஷம் அல்லது சந்தோஷம் என்ன என்றால் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் பெற்றவர்கள் எல்லாம் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம் தேவன ராட்சியம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று தேவைய திருபாக்கள் சொல்கிற அந்த தேவனுடைய இராட்சியம் என்று சொல்லும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் தான் தேவனுடைய ராட்சியத்திற்கு அங்கே போக நாம் அந்த தான் அனுபவிக்கப் போகிறோம் அங்கே போய் அந்த சந்தோஷம் தான் நம்மை ஆட்கொள்ளப் போகின்றது அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த முடியாத அருமையிலும் மன்னிக்கப்படாத ஒரு மகாபரிய குற்றமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடினால நான் சோதனை அதாவது நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட போது அதாவது நமக்கு விரோதமாக சாத்தானால் ஏற்படுகிற எப்படிப்பட்ட சோதனைகளையும் என்ன செய்ய முடியும் வெல்ல முடியும் ஒன்றையும் நாம் இந்த புனித வாழ்க்கை செய்ய இயலாது என்று திருவிழாக்கு சொல்லுகிறபடினால அருமையான கற்றைகளை பெற்று திருச்சபையில பரிசுத்தாய் பெறாதவர்கள் இல்லை சின்ன பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த பரிசுத்தாவிட சந்தோஷத்தை எல்லோருமே பெற்றுக் கொள்ளுகிறத நாம் காணுகின்றோம் கோயம்புத்தூர்ல ஒரு வகுப்பினரே சந்திக்கப்பட்டார்கள் சகோதரன் ஒருவன் மூலமாக வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார் வியாபாரத்தை கொண்டு போகும்போது அவளுக்கு சொல்வார் பரலோகத்தை பற்றி அவர்களுக்கு அறிவிப்பார் அறிவித்ததன் மூலமாக ஒரு பெரிய குருப்பே சந்திக்கப்பட்டு விட்டார்கள் அப்போ அவளுக்கு பரிசுத்தாக உண்டு என்று சொல்லிக் கொடுத்தார் ஆனால் அவர் சாதாரண மனிதர்கள் வருவார்கள் வரும்போது உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன் நாங்கள் போயிருக்கும் போது அவர்கள் அவர்கள் சபைக்கு போகிறவர்கள் காது காலத்தில் எல்லாம் போட்டிருக்கிறார்கள் எல்லாம் புத்தலை ஏழை மக்கள் எப்படி இருக்கும்போது அவர்களுக்கு எல்லாம் ஆலோசனை கொடுத்தோம் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் கையமைத்தும் போது எல்லாரும் பரசுத்தாய பெற்றுட்டார்கள் பெற்ற வீட்டுக்கு போனார்கள் என்பது பழைய பாசிட்ட தேடி வருவாரு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே இருந்தாரு பாசிட்டிவ் ஒரு வாரம் நம்மளை ஆலயத்துக்கு வந்து விட்டார் ஆராதனைக்கு அவர் தேடி வந்தார் பாஸ்டர் வந்து நீங்கள் ஏன் போனவாறு கோயிலுக்கு வரவில்லை என்று கேட்டார் இப்போ அது மாத்திரம் இல்ல காதல் களத்திலெல்லாம் கலந்தது எங்க அப்படின்னு கேட்டார் நாங்கள் பரிசுத்தராவை பெற்றிருக்கிறோம் பரிசுத்தராவ் எங்களுக்குள்ளே வந்ததுனால் இதெல்லாம் அருவருப்பாக எங்களுக்கு தெரிந்தது நாங்களே கலத்தி விட்டோம் எங்களுக்கு யாரும் சொல்லவில்லை பரிசுத்தராவி எங்களுக்குள்ளே வந்தது பரிசுத்தராவி எப்படி உங்களுக்கு வந்தது எனக்கு வந்தது நாங்கள் தேவ மணி நாள் அன்னிய பாசம் வருகிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்ல சொல்லி இருக்கிறாரே அவர் சொன்னார் யாரோ ஏமாற்றி விட்டாங்க நான் ஊழல் செய்கிறேன் பதினைந்து வருடமாக ஊழல் செய்கிறார் பரிசுத்த ரவி வரல உங்களுக்கு இனி போகிறதுக்குள்ள ஒரே நாளில் பரிசுத்த ரவி கிடைத்து விட்டதா என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் கிடைத்து விட்டது அப்படி என்றால் நீங்கள் அங்கே போனால் உங்களுடைய பிள்ளைகளை ஆர்மனஜில் சேர்க்க மாட்டோம் உங்களுடைய சலுகைகளை ஒன்றும் செய்ய மாட்டோம் ஒன்றுமையே எங்களுக்கு வேண்டாம் பரிசுத்த ராவியினுடைய சந்தோஷங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது அலே அந்த பரிசுத்த ராவி எங்களுக்குள்ளே வந்திருக்கிறதுனால நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் உங்களுடைய உதவி எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டாலும் பரவாயில்லை என்று சொன்னார்கள் அப்பொழுது நாம் சொன்னோம் நமக்கு ஆர்பேஜ் இருக்கிறது இப்படி சேர்க்கலாம் உங்களுக்கு அதாவது இம்மைக்குரிய உதவிகள் என்ன உண்டோ அது நாங்கள் செய்வோம் என்று அவர்களுக்கு வாக்குடுத்தோம் இன்றைக்கு அங்கு தேவாலயம் கட்டப்பட்டு அங்கே மக்கள் கருத்து ஆராதிக்கிறார்கள் அதே ஊரில் அதே மக்களை கொண்டு ஒரு ஆலயம் கட்டி அங்கே கத்திராகி தேவையில்லை அவர்களுக்கு சந்தோஷம் அவர்களுக்குள்ளே வந்தபடியினால் அவருக்கு பிரியமில்லாத உடனே மக்கள் மாற்றிவிட்டார்கள் அருமையான கத்துழை பிள்ளைகளை கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதாவது எவ்வளவு பெரிய பயமுறுத்தல்களையும் எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும் நமக்குள்ளே வர வேண்டும் நாம் இந்த உலகத்தில் வருகிற சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நிறைந்து நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் பரிசுத்தாவை துக்கப்படுத்த கூடாது பரிசுத்தாவிய வழிநடத்தபடி நாம் நடக்க வேண்டும் நமே ஏவி நடத்துகின்ற பிரகாரம் நாம் நடக்க வேண்டும் அப்பொழுது நாம் சத்துருவை மேற்கொள்ள முடியும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால நான் சொந்திருக்கிறேன் நான்காவது முதலாவது விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்ட தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆண்டவராகிய தேவன் கத்திராசு தியானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவையும் பெற்றுக் கொண்டார் இப்போ சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் வனாந்திரத்திற்கு கொண்டு எப்படி இருக்கிறார் ஆவியிலே நிறைந்து இருக்கிறார் அருமையான பிள்ளைகளை ஒரு அளவு மட்டுமல்ல அவர் நமக்குள்ளே வந்து சமயத்து கேட்ட பிரகாரம் நம்மை ஆட்கொண்டு நடத்த வல்லவராயிருக்கிறார் ஞானஸ்தானம் பற்றி கரையர்களுடனே புறாமி நிறுவனம் அவர் மேலே இறங்கினார் இப்பொழுது அவருக்கு காலம் ஆரம்பித்திருக்கின்றது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் ஆவியிலே நிறைந்து அவர் சென்றார் நாட்களும் சாத்தானால் வந்த சோதனைகள் எல்லாம் மேற்கொண்டு அவர் ஜெயம் பெற்றார் நம்முடைய வாழ்க்கையிலேயே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தாவியா பெற்றிருக்கிறோம் அந்த பரிசுத்தாவியானவர் நம்மை நடத்த வேண்டும் அந்த பரிசுத்தாவியானவர் சமயத்து நிரப்ப வேண்டும் தேவனுக்கு மயம் இரண்டாவதாக அப்படி அவர் செய்வார் ஒரு தடவை உதவியாக இருந்து கொண்டிருந்தேன் ஆரம்ப நாள் இல்ல அவர்கள் எங்க சென்றாலும் ரெண்டு பேராகத்தான் செல்வோம் ஆனால் அன்று அவர்கள் அவசரமாய் போயிட்டு ஒரு வேலை ஒரு சகோதரனுக்கு பாம்பே சோமில என்று கேள்விப்பட்டு பார்ப்பதற்காக என்னை தனியா விட்டு விட்டு போனார்கள் எனக்கு ஒரு அனுபவமும் கிடையாது தோலுமான ஒரு மனசன் வந்தான் பாடியில ஒன்றுமில்ல வெறும் எலும்பு கூடாக தான் இருக்கிறான் வந்து உட்கார்ந்தான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் எனக்கு ஜோபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான் அப்போ பழக்கம் நமக்கு இல்லை இப்படி இருக்கும்போது ரவுண்டாக உட்கார்ந்து ஸ்டூடெண்ட்டுகளாக கோயம்புத்தூர்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க லீவ்ல எங்களை அங்கே லீவ்ல வந்தாச்சுன்னா முதல்ல ஆலயத்துக்கு தான் வருவாங்க அவர்கள் எல்லா மத்தியான ஜபத்தில் இருந்தாங்க ரவுண்டாக இருந்து ஜெபம் பண்ணோம் பாட்டு படித்து முடித்து பிறகு ஜம் பண்ண வேண்டும் என்று நான் கண்ண விழித்து பார்க்கும் இந்த மனிதன் நாக்கலா வெளிவந்து கிடக்கிறது நாலு நாள் பாய்ச்சல்ல என்னை பெரிய போடுவதற்கு ரெடியாக நிற்கிறான் கண்ண விழித்து பார்க்க விட்டால் எனக்கு தெரிந்து இருக்காது கண்ண விழித்து பார்த்து அவன் நாக்கலா நீட்டி போட்டு கைய வேய் மாறி வைத்துக் பாஞ்ச வர்றது நிக்கிறான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது நான் இங்கேதான் இருந்தேன் அவன் ரவுண்டில் அங்கே இருந்தான் என் ஆவியானவர் தூக்கி அவன் மேலே கொண்டு போட்டார் தேவனுக்கு மயமண்டதாக நான் யோசிக்கவும் இல்லை செய்யவும் இல்லை அதை பற்றிய அறிவும் அதற்குரிய அறிவும் எனக்கு கிடையாது ஆவியானவர் தன்னுடைய வல்லமையினால நிரப்பி அவன் மேலே தூக்கி எறிந்தான் அதோடு அவன் என்ற பெய் போய்விட்டேன் தேவனுக்கு மயமும் பண்ணவில்லை அவனை தொடவும் இல்லை ஆவியானவர் வேலையை செய்தார் பிள்ளைகளே ஆவியலை நிறைந்து அவர் சென்றார் பிரசுத்தாவியானவரை ஆவியினாலே நிரப்பினார் என்று நாம் காணுகின்றோம் உன்னில் சேர்ந்து வரும் பலன் அலேலுயா தேட்டர் வாழ ஆண்டவராகிய தேவன் நம்ம பாவத்து குறித்து நீதி குறித்து நமக்கு நியாய தீர்ப்பு குறித்து உணர்த்துவதற்காக நமக்குள்ளே வந்திருக்கின்றார் சகல சத்தியத்துவம் நடக்கும் முடியாக நடக்க வைக்கும் முடியாத நடத்தும்படியாக ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கின்றார் ஆவியான உதவி இல்லாவிட்டால் வேதத்தை புரிந்து முடியாது ஆவியான உதவி இல்லாவிட்டால் வேதத்தை கை முடியாது அவர் நம்ம சகால சத்தியத்துக்குள்ள நடத்தி நம்மை பூரணப்படுத்தும்படியாக நமக்குள்ளே வந்திருக்கிறார் அவர் நடத்துகிறபடியே நாம் நடக்க வேண்டும் நடக்கும் போது அந்த மேலான வாழ்க்கையை நாம் பெற்றுக் கொள்வோம் மேலான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுக்கு மய்பு உண்டாவதாக நடந்து வந்திருக்கிற அருமையான கச்சு பிள்ளைகிட ஆமியானவரை பெற்றிருக்கிற நாம் ஆவியானவரை துக்கப்படுத்தக் கூடாது ஆவியானவர்கூஷனங்களோ சொல்லவே கூடாது அருமையிலும் சொல்லி இருக்கின்றது குமாரனுக்கு செய்தால் மன்னிக்கப்படும் என்றும் அடுத்த வசரத்தில் நாம் வாசித்தோம் பிரசுத்தாபியானவர் அவர் இந்த மூலகத்துக்கு வந்து நம்மை ஆட்கொண்டு நம்மை நடத்துவது உகந்த மனவாட்டிகளாய் மாறும்படியாக அப்படி அவர் செய்திருக்கிறார் அதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் மகிமண்டாவதாக நம்முடைய சக்தியினாலேயே அந்த ஸ்டேஜை நாம் அடைய முடியாது என்று இறைவாக்க சொல்லுகிறேன் தீத்து மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது யூனமாக வாசிக்கின்றோம் நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நாம இல்லாமல் அதாவது பரிசுத்தாவை பெறாமலே நான் நீதியாக வாழ பரிசுத்தமாக வாழ முடியும் என்று சிலர் சொல்லுகிறார்கள் அல்லவா அனைபடியால நாம் செய்த நீதியின் கிரிமித்தின்படியே இறக்கத்தின்படியே மருஜன்ம முழுக்கினாலும் புதி தாக்குதலினாலும் நம்மைத்தான் மயம் உண்டாவதாக மறுஜன்ம முழுக்கு பரிசுத்தாவினுடைய புதி தாக்குதலினாலும் தான் நம்ம புதிய சிருஷ்டியாக மாற்ற முடியும் அவர் சுற்றியாக மாற்றுகிறவர் இன்று நாம் காணுகிறேன் நம்முடைய நீதி அழுக்கான கந்தைகள் போல இருக்கிறது உலகத்தில் சொன்னிருப்பு காத்துக்கொண்டிருக்கிறது என்று எறைவாக்கு சொல்கிறபடினால அருமையான கத்திர பிள்ளைகளே நாம் இந்த நாட்களில் முன்னிருமிக்கு போவதற்காக அவரால் நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால நான் சோதரிகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிடந்திருக்கிற அருமையான கத்திரம் பிள்ளைகளை நம்மை பிரகாரம் அவரை சந்தோஷப்படுத்தி நாம் ஜீவிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடி நியமிக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட சாப வார்த்தை இன்று மருமக்களுக்கு எல்லாம் தொற்று இருக்கின்றது இந்த பாவ சரீரத்த விடுதலை பெற்றால் தான் அவர்கள் மருமையை அடைய முடியும் இது சாவுக்கு ஏதுவான சரீரம் என்று சொல்லியிருக்கிறது அதாவது சாவுக்கு ஏதுவான சரீரம் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படியாக பிரசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார் என்று அப்போ சிலர் சொல்லுகிறார் எட்டு பதினொன்று தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆவினால சாவுக்கேதுவான சரீரம் உயிர்ப்பிப்பார் அந்த சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்பிக்கிறவர் மறுரூபடுத்துகிறவர் நம்மை புதிய சிஸ்டிகளாக மாற்றுவார் என்று தேவனுடைய சத்தியவிரம் சொல்லுகிறபடினால்தான் உலகத்தில் நம்முடைய நம்முடைய ஆய்வுக்குரிய ஓட்டத்துக்கு விருப்பமாக இருந்தது அமலக்கியர்களை அதாவது அமலேக்கியர்களை தண்டிப்பதற்காக அவர்களை உரிய அடிப்பதற்காக தேவனுக்கு தெரியும் அதன் அங்கே போய் பெண் கொள்ளும்படியாக அவர் நடத்தப்பட்டார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்துலய பிள்ளைகளை இந்த அமெரிக்க சங்கதிகள் இஸ்ரேவல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும்போது அவர்களை தன்னுடைய தேசத்திற்குள்ளாக வரவிடாது இந்த காரியத்தை ஆண்டவர் என்று நாம் காணுகின்றோம் ஆனபடினால சுன்சோனு குரமாக எதிர்த்து வந்த சக்திகளை முறியடிக்கும் முடியாக மேல் கத்திரியாவியானவர் பலமாக இறங்கியார் பலமாக இறங்கி ஆட்டுக்குட்டி போல அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த ஆவிக்குரிய பயணத்தில் அதாவது இந்த கிறிஸ்தவ வருகிற துன்பங்கள் தொல்லைகள் இவைகளை மேற்கொள்வதற்கு கட்டடி ஆவையானவர் நம்மையும் பலமாய் ஆட்கொள்ள வேண்டும் அவருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டு காரியத்தை செய்வார் சந்தோஷப்படுத்துவோம் சோசரிப்போம் அவருக்காக அவருக்காக நாம் எதையும் செய்ய முன்னுக்கு வருவோம் பரிசுத்தாவினவர் எந்த நிலையிலும் எப்பொழுது நமக்காக எவைகளையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டு நான் சோத்திரம் செலுத்துகிறேன் ஆவினாலும் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவருடைய புத்திரர்களாக இருப்பார்கள் சுத்தாய் பெற்றிருந்தாலும் ஆவின்படி நடக்க வேண்டும் நடக்கும்போது தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுக்கு புத்திரர்களாக இருந்து அவருடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் இறைவாக்கு சொல்லுகிறபடினால அருமையான பிள்ளைகளை பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டது மாத்திரமல்ல பரிசுத்தாய் நம்மள பிலன் கொள்ளும் முடியாக நம்மை நிரப்பும்படியாக நம்மை ஏவ நம்மை நடத்தும் அவருடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒப்பு வேண்டும் என்று சொல்லுகிறபடினால சோதனைக்கிறேன் வந்து முதலில் செய்கிற வேலை அதுதான் பாவத்தை குறித்தும் உணர்த்துவார் வந்த உடனே செய்கிற வேலை அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அனுபவித்தேன் அனுபவிக்கிறேன் நாலரை மணிக்கு என்னோடு கூட பேச ஆரம்பித்தார் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார் அவர் வந்து முதலாவது பேசுகிறது என்னுடைய பாவத்தை குறித்து உணர்த்தினார் களவு செய்த பொருள்களை கொடு என்று சொன்னார் தகராறு பணியில் எடுத்த மன்னிப்புகள் என்று சொன்னார் இப்படி எல்லாம் என்னை நடத்தினார் அவைகளை பேச ஆரம்பித்தார் ஊழியர்களை பற்றி ஊழியர்களும் ஊழியர்கள் எல்லாம் அப்படித்தான் ஹெலே லுயா எல்லா பிராந்திகளும் அப்படித்தான் சாபிக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் அந்த பிரகாரம் தான் எங்களை ஒரு சிறு கருவியாக எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தி அவர் சொன்ன பிரகாரம் அதுல என்னை விட பாச ரொம்ப பாராட்டணும் அவர்களுடைய நிலைமைக்கு அது நடராத்திரி பன்னெண்டு மணிக்கு கத்துட்டு உடனே எழுப்பி போய் இந்த வேலையை செய்வதற்கு பயணப்படுவது எங்களுடைய வழக்கமாக இருந்தது ஆனப்படி நான் ஆயிரக்கணக்கான மக்களும் மீட்கப்பட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை ஆபியானவர் நடத்துகிற பிரகார நாம் நடக்க வேண்டும் அவர்கள் தேவனுடைய புத்திரிகளான கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரவாளிகளாமே என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது அல்லவா கிறிஸ்துக்கு எவ்வளவு சுதந்திரத்தை பிதாக கொடுத்திருக்கிறாரோ அதை அவருடைய புத்திரர்களுக்கும் கொடுப்பதற்கு வாக்கு எழுதியிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பெற்றுக் கொண்டேன் மிகவும் கவனமாக பருசுத்தாவியை துக்கப்படுத்தாமல் பரிசுத்தாவியுடைய விருப்பத்தை கேட்ட பிரகாரம் அவர் எந்த பிரகாரம் நடத்துகிறாரோ அந்த பிரகாரம் நடந்து அவருடைய இறுதியத்தை நாம் சந்தோஷப்படுத்துவோம் சந்தோஷப்படுத்துவோம் சந்தோஷத்தை இந்த நாம் அனுபவிக்க முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது பரலோகம் என்பது அது புசுக்கிறது குடிக்கிறதும் அல்ல சமாதானமும் அனுபவிக்கான அவர் சொல்லுகிறபடி நாம் செய்வோம் செய்த பாதில நடப்போம் கத்திரமையாச்சிரிப்பார் சிலையிலேயே கத்திரமையாச்சரிப்பார் ஆசிரிக்கவே அழைத்து இருக்கிறார் உலகத்தில் உள்ள சோதனைகளை குறித்து நாம் கவலைப்பட பால சிங்கத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிளிக்கிறது கிழிக்கிறதுக்கு அல்லமை செய்வார் செய்ய முடியும் அழைத்து இருக்கிறார் அவனை கண்டு பயப்படுவதற்க அவனுடைய எல்லா விதமான கிரியைகளையும் கிழித்தறி மொழியாக பரிசு ஆகியன தரப்பட்டிருக்கிறார் அதற்காக மயிமை உண்டாவதாக அருமையான கத்திரை பிள்ளைகளே நாம் மறுபடியும் பிறந்திருக்கின்றோம் ஜலத்தினால் ஆவினாலும் பிறந்திருக்கின்றோம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் ஆறுபடி நாள் இன்று பரிசுத்தாவின் ஒரு சந்தோஷப்படுத்தும்படியாக பரிசுத்தாவின் ஒரு புழைந்துள்ள இந்த நாளை பண்டிகையாக கொண்டாடுகிறோம் பண்டிகையாக கொண்டாடுகின்றோம் பார்த்து இந்த நாட்களில் தேவசகத்தில் இதற்காக கூடி வந்திருக்கிறத கேட்டு சந்தோஷப்படுகிறார் ஹலே லோயா அவரை சந்தோஷப்படுத்துவதே நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும் அவர் நமக்காக தரப்பட்டிருக்கிறார் நாம் அவருடைய விருப்பத்தமிழ் எப்பொழுது அவரால் நடத்தப்படுவோமானால் கத்திரா எஸ் வருகையிலே அவரோடு கூட அமரும் பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஒரு ரூபம் ஒரு நிலையில் அல்ல பல வகைகளே அவருடைய ரூபம் அவ்வளவு அழகு உள்ளதும் அவ்வளவு அக்கறை மயமானதுமாக அது இருக்கிறது என்பதை உங்களை சொல்லிக் கொள்கிறோம் அருமையான பிள்ளைகளையும் நம்ம சாதாரணமாக எண்ணி நமது மேல்கொண்ட அன்பினாலே நமக்குள்ளே அற்ப மனிதர்களாகிய பாவிகளாக இருந்த நம்முடைய அவர் வாசம் பண்ண வந்திருக்கின்றார் அதற்கு நான் சந்தோஷப்படுவோம் அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால பரவத்துக்கு போவதற்கு சீட்டு வாங்கியிருக்கிறோம் உச்சரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எதிரே வாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சொத்து தேவனுக்கு மயமண்டதாக அந்த அப்படி நான் பெந்த கோஷ என்ற நாள் வந்தபோது அவர்கள் கூடியிருந்த இடம் பெருக்கிறோம் ஆவிய பெற்றிருக்கிறோம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் கொண்டு கிரியை செய்து அந்த நேரத்தில் ஆவியானவர் வருவார் அப்புறம் போய்விடுவார் நமக்குள்ளே அப்படி அல்ல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆகிய ஆவியானவர் எப்பொழுது நமக்குள்ளே தங்கி இருக்கின்றார் ஆபத்து வரை இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆவியானவர் கிரிய செய்தார் என்று நாம் பார்த்துக் கொண்டு வருகின்றோம் ஆவியானவரை நாம் எப்பொழுது சந்தோஷப்படுத்தி அவருடைய விருப்பத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் கர்த்த நம்மை மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய அனந்தன் நகர் ஆசாரிவள்ளம் போஸ்ட் நாகர்கோவில் ஆறு ரெண்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ரெண்டு